நற்றினை அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் த விஜய் நான் காரைக்குடியில் உள்ள அழகப்பா அகாடமி பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயில்கிறேன் நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று டி ஆர் சேஷாத்ரி அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர வந்துள்ளேன் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் சென்னை மாநில கல்லூரியில் அறிவியலில் முதுகலை பட்டம் பெற்றார் ஐரோப்பிய நாடான இங்கிலாந்து மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆராய்ச்சி படிப்பில் சேர்ந்தார் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி ராபர்ட் ராபின்சன் மேற்பார்வையில் பூக்கள் சிந்து மனத்தில் உள்ள வேதி பொருட்களின் தன்மை பற்றி ஆராய்ந்து பிஹெச்டி பட்டம் பெற்றார் இந்தியா திரும்பி கோவை வேளாண் ஆராய்ச்சி மையப் பணியில் சேர்ந்தார் நூற்றுக்கணக்கான தாவர இடங்களை ஆராய்ந்ததுடன் அங்கு வேதியியல் பாடப்பிரிவை தூ துவக்கவும் காரணமாக இருந்தார் டெல்லி பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வேதியியல் பாடத்துறைக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார் சில வகை செடிகள் மருத்துவத்திற்காக பயன்படுகின்றன சில விஷமாக இருக்கின்றன இந்த மாறுபாடுகள் பற்றி ஆராய்ந்து தாவரங்களின் இன்றியமையாம் தன்மையை உலகிற்கு உணர்த்தினார் நஞ்சள் வெள்ளை ஊதா சிவப்பு என வண்ணங்களால் பூக்கள் மிளர்கின்றன இந்த நிறங்களில் உள்ள கூட்டுப் பொருட்கள் பற்றியும் ஆராய்ந்தார் ஆராய்ச்சிகளின் விளைவாக தாவரவியல் உயிர் வேதியியல் துறைகளில் ஆயிரத்தி நூறு ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதினார் தாவரங்களை ஆராய்ந்து ரசாயன கூட்டுப் பொருட்களை கண்டறிந்தார் அவற்றை உணவுப் பொருட்களாக உருவாக்கினார் உயிர் வேதியியல் துறையில் நூற்றி அறுபது ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கினார் வேதியியல் கண்டுபிடிப்புகளுக்காக இங்கிலாந்து லண்டன் ராயல் சங்க உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நியமிக்கப்பட்டார் இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்மபூஷன் விருந்து வழங்கி கௌரவித்தது பூக்களின் நிறங்கள் மனம் பற்றி ஆராய்ந்து பல வகை வேதி கூட்டுப் உருவாக்கிய மேதை சேஷாஸ்திரி செப்டம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி மறைந்தார் பூக்களின் நிறங்களும் நறுமணமும் எப்போதும் அவரை நன்றி